சதாசிவரம்பியமியே குருபரம் பராதிபராம் லோக்காச்சாரிய பாராயணம் சூத்தபாஷ் வந்தே அகவந்தோனோ வை ருக்க அந்த குரு தீயோராத்மேதி மூதவிப்ப ோமவா திணாமூரேசமேவ் பிஜா ஸ்திரங்கை துஷாசபி விஷேமேவா இதுசிர ரிஷஸ்தர் ாரி ஓரு நம ஹரிஹி ஓ விசிய கத்தனவிதா பிரதி அதர்வா ஜேய பிர அதர்னேய பிரவேத்திர அதர்வாச்சோங்கிரமவி சார சத்தியவா பிர आरत्वाचो आरवाचो अंगिरा सौनको वै महालहा अंगिस विधिवत उपसन्न पच कश्म भगवो विज्ञाते सर्वमिदं विज्ञातं विज्ञात विधिवत्पसास्त्र स्रदाय वो अणिने शिष्य अ शिष्य पेर चौनक गुर यार குறைஞ்ச பட்சம் இந்த மூணு அஞ்சு ஸ்லோகத்துலயாவது ஞாபகம் வச்சுக்கணும் குரு யாரு சிஷ் தெரியணும் கூட பரவல ககாம் எப்படி போறிபாதேன சேவையா பரிபிரஸ் அப்படி பணிந்து பணிவிடை செய்து அப்படி குரு கிட்ட போகிறான் அப்படி சொல்ற விதி பத்து முறைப்படி அப்படி டீச்சருக்கு முதல்ல வந்து அவர் சிஷியனாக போறான் ஓகே அதனால சிஷியனுடைய தகுதி பஸ்ட் இங்க என்ன சொல்லப்படுறது மகாசால அதாவது யஜ்ன தான தப ஜம்ல தானம்ல செய்தவன் அதாவது முறைப்படி ஏற்கனவே தகுதியோட போறான் இந்த சிஷ்யன் எப்படிப்பட்ட சிஷியனா முழு சித்த சுத்தியோட சாதன சதுஷ்டிய சம்பன அதிகாரித்தோட எல்லா விதமான குவாலிபிகேஷனோடு உள்ளவன் அப்பதான் இந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியும் அவனுடைய கேள்வி இருக்க அந்த கேள்வியே அவனுடைய மெச்சூரிட்டி தெரியுது அதனால எல்லா விதமான தகுதியோட கேட்கிறான் அதனால செகண்ட் விஷயம் வந்து பெப்பரகன கேட்கணும் போய் அங்க போய் பணிவா கேட்கணும் ஓகே ஏன்னா கேட்காம குரு வந்து டீச் பண்ணக்கூடாது இது வேதாந்தத்துல அனதர் இன்னொரு கண்டிஷன் சொல்லப்பட்டிருக்கிறது உபதேசம் வந்து யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் உபதேசம் கட்சியாத் அப்படின்னு சொல்றது வேதாந்தா அதாவது இன்னொருத்தர் கேட்காம நீ உபதேசம் பண்ணக்கூடாது நிறைய பேருக்கு உபதேசம் உடனே நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் இந்த டெக்னிக்கல் வேர்ட் எல்லாம் தெரிஞ்சுத்தினா போட்டு அசத்திடுவான் அதெல்லாம் பண்ணப்படாது நம்ம கிட்ட கேட்டாலோடையே சொல்லப்படாது இப்ப கீதாச்சாரியனுக்கு எல்லா விஷயம் தெரியும் அரண்மனையில் உட்கார்ந்து நோட்ஸ் எடுத்துக்கோ சொல்லியிருக்கலாம் அப்பல ஏன் சொல்லல அங்க அர்ஜுனன் கேட்கல அதனால கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கிறது எல்லா விஷயமா அர்ஜுனனுக்கு உபதேசமாச்சு கீதா ஏன் கீதா உபதேசமாச்சு அவன் கேட்டான் என்ன கேட்டான் தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் கிருஷ்ணா மாம் சாதி எனக்கு உபதேசங்கள் மாம் சாதி எனக்கு உபதேசியுங்கள் உங்களுடைய சிஷிய நான் ஆயிட்டேன் அதனால எனக்கு துவம் பிரபன்னம் உங்களை சரணடைந்து விட்டேன் அதனால எனக்கு எனக்கு உபதேசம் செய்யுங்க அப்படின்னு சொல்றான் அதனால இங்க அங்கிரஸ் உபதேசம் செய்தார் ஏன் செய்தார் அங்க பப்பிரச்ச அவன் கேட்டா அதனால உபதேசம் பண்ணினார் எப்படி கேட்கிறான அப்படின்னா ஏ பகவா ஏ பகவான் ஏ பிரபு ஏ லாட் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து தாகத்தோடோ ஆர்வத்தோட தீவிரமான எண்ணத்தோட இது இந்த விஷயம் ஒரு கேள்வி வந்துருனா மனசுல அந்த கேள்வி கேட்கறதுக்கு அந்த ஆன்சர் கிடைக்காம நம்மளால தூங்க முடியாது ஒரு நிலை வரணும் நமக்கு அது தான் இந்த விஷயமானது புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சும்மா நிறைய கேள்வி இருக்கிறது அதுல ஒரு கேள்வி அப்படின்னு சொன்னா இது கேட்ட பிரயோஜனமாகாது அப்படி எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறான் சர்வமிதம் விஜாதம் பவதி ஓகே இவன் கேள்வி கேட்கறது எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறாங்க இந்த கேள்வியில் ஒரே ஆச்சரியமா இருந்தது யம்னா இந்த கேள்வி இருக்க நீங்க அந்த கேள்வியை புரிஞ்சுண்டாலே போறோம் என்ன புரிஞ்சுன்னா போறோம் அப்படின்னா எதை ஒண்ணு தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் ஐ ஒன்ட்டு இந்த கேள்வி நான் பஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது என்ன அற்புதமான கேள்வி இது அப்படின்னு நான் நினைச்சு நினைச்சு அன்னைக்கு சந்தோஷப்பட்டேன் காஷ்மீர் பகவதோ எதை தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு சமமாகும் அப்படி கேள்வி கேட்கிறேன் இந்த கேள்வியை நீங்க புரிஞ்சு முழு முண்டக்க உபநிஷத்து உங்களுக்கு ஆர்வத்தோட இருக்கும் இந்த கேள்வி புரியலன்னா முழு உபநிஷத்தும் ட்ரையா இருக்கும் அப்போ இந்த கேள்வி பத்தி நமக்கு ஐடியா வரணும் அதனால இங்க என்ன கேட்கிறான் எந்த ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததுக்கு சமமாகும் அப்படி கேட்கிறான் ஒரு கேள்வியோட சிருஷ்டியோட் என்ன சிருஷ்டி இருக்கிறத அனைத்து சிருஷ்டியும் இருக்க அதனுடைய மூலம் என்ன சப்ட் என்ன சப்ட் என்ன இப்போ இட்லி இருக்கு தோசை இருக்கிறது ஊத்தப்பம் இருக்கிறது இல்லையா ரோஸ்ட் இருக்கிறது இதனுடைய சப்ஸ்டண்ட் என்ன மாவு என்ன மாவு அரிசி மாவு அது அதனுடைய அப்போ வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் சைஸ்ல டிஃபரெண்ட் நேம்ல அது இருக்கிறத அதனுடைய மூலம் சபஸ்டண்ட் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அதே போல இந்த ஹோல் ட்ரூத் ஆஃப் கிரியேஷன் இருக்கே இந்த சிருஷ்டியோட ரகசியம் ரியாலிட்டி கிரியகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதாரண கேள்வி நியூட்டனுக்கு என்ன சந்தேகம் என்ன சந்தேகம் அதே மாதிரி சந்தேகத்தோட கேள்வி கேட்கிறான் நியூட்டன் ஐன்ஸ்டீன் அவங்க தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா எல்லாம் முன்னாடி கேட்ட கேள்வி இந்த கேள்வி இந்த ஹோல் ஜகத்தோட சிருஷ்டியோட சப்ட் என்ன மூலம் என்ன என்ன இதுக்கு இதெல்லாம் வருதுன்னா அதுக்கு ஒரு காரியம் இருக்கிறதோ அதுக்கு காரணம் வெளிப்பட்டது வந்திருக்கு நம்ம பார்த்து அனுபவிக்கின்ற அதுக்கு ஏதோ ஒண்ணு சபஸ்டண்டா இருந்திருக்கணும் அந்த சப என்ன அதுதான் இந்த கேள்வியோட ரகசியம் அப்போ இந்த கேள்வி நம்ம பார்த்து அனுபவிச்சு ஜகத்தோட சப்ட் என்ன அதை தெரிஞ்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியும் எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிற பாருங்க அற்புதமான இதனுடைய பேஸ் என்ன உண்மையிலேயே இந்த சிருஷ்டிக்கோட ஸ்டப் என்ன இருக்கிறது சர்வம் விக்ஞாத்தி இதை மாத்திரம் அரிசி மாவு தான் தெரிஞ்ச விஷயத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு முடியும் அதனால இதனுடைய விஷயம் ஏக்க விஜானேன சர்வ விஜம் அதனால இன்னைக்கு கிளாஸ் இந்த வகுப்பு வகுப்பு வெரி இன்ட்ரெஸ்டிங் யாருக்கு இத கேள்வியினுடைய ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அப்படியே இந்த கேள்வி என்னன்னு புரிஞ்சுன்னா அது போல ஒரு ஆனந்தம் வேற எதுவும் இருக்காது இல்லையா சப்போஸ் இந்த கேள்வியிலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா முதலுக்கு மோசம் ஆயிடும் இன்னமோ சொன்னாரு ஸ்டப் சொன்னாரு ரியாலிட்டி சொன்னாரு மூலம் சொன்னாரு காரணம் சொன்னாரு காரியம் சொன்னாரு இந்த கிளாஸ் முழுக்க காரணக்காரியம் காரணக்காரியம் காரியம் காரணம் ஆயிடும் வெளியில போய் அவ்வளவு அத்தனை இட்லி தோசை ஊத்தப்பத்துக்கு என்ன மூலம் அப்படி நம்ம பார்க்கிற இந்த ஜகத்துக்கு என்ன சிருஷ்டிக்கு என்ன காரணம் அதை நான் கண்டுபிடிச்சாகணும் அதை கண்டுபிடிச்சா டோட்டல் நாலேஜ் எனக்கு கிடைச்சிடும் முழு அறிவு எனக்கு கிடைச்சிடும் அப்படி அறிவு தாகத்தோட கேட்கிறான் அப்படி இவன் கேட்கறது என்ன ஏக விஜய சர்வ விஜம் பை நோயிங் ஒன் பேசிக் ட்ரூத் கிடைச்சா எல்லா விஷயமும் எனக்கு கிடைச்சிடும் ஐடியா ஐட் ஹாவ் நோன் எவ்ரி திங் எசென்சியலி ஐ வட் ஹாவ் நோன் எவ்ரி திங் சபியலி ஓகே அதனால அடிப்படை உண்மை எனக்கு தெரிஞ்சுனா அடிப்படை உண்மையில தெரிஞ்சுனா சிருஷ்டியில இருக்கிற அத்தனை விஷயம் ஆதாரமும் நான் புரிஞ்சிப்பேன் அது வெளிப்பட்ட அத்தனை விஷயம் எனக்கு தெரிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேள்விய சவனுக்கரன் கேட்கிறான் அதனால ஏக்க விஜானேன சர்வ விஜானம் ஏக்க விஜானேன சர்வ விஜானம் ஒரு கேள்வியில அனைத்து விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது கேட்கிறான் நோயிங் ஒன் நோயிங் எவ்ரி நோயிங் ஒன் நோயிங் எவ்ரி ஒன்ன தெரிந்த தெரிஞ்சதுக்கு சமமாக அந்த மாதிரி ஒரு பெரிய கேள்வி கேட்கிறான் சாதாரண கேள்வி இல்ல யோசிச்சு புத்திய நல்லா பயன்படுத்தி நூறு கொஸ்டின் வள வள கேட்கல இந்த ஒரு கொஸ்டின்ஸ்ல அத்தனைத்தையும் கேட்கறதுக்கு வெற்ற ஆனா இது எப்படி சாத்தியமாகும் நமக்கு கெமிஸ்ட்ரி தெரிஞ்சா பிசிக்ஸ் தெரியாது ஹிஸ்டரி தெரிஞ்சா தமிழ் தெரியாது ஒன்னு தெரிஞ்சுன்னா இன்னொரு அறிவு எப்படி வரும் பைத்தியரத்தனமா இருக்கிறது பிராஞ்சஸ் ஆஃப் நாலேஜ் டிஃபரெண்ட் டிஃபரண்ட் இருக்கு ஒரு அறிவு தெரிஞ்சுன்னா எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா ஒன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா இப்போ போற ஒரு பெரிய குரூப் போகும் சில பேர் சும்மா டிகிரி வாங்கணும் சும்மா இருக்க முடியாது டிகிரி வாங்கி வைப்போம் அப்படின்னு ஒரு இது அமௌண்ட் எப்படி வந்து எல்லா காலேஜ் யூனிவர்சிட்டியில எல்லா யூனிவர்சிட்டியிலும் இருக்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இது கேள்வி நியாயமா இருக்கிறதா கொஞ்சம் யோசிச்சு பாத்துங்க என்ன கேள்வியை கேட்கற மேடப்பாயில அப்படி சொல்லிட்டு டீச்சர் திட்டி ஏதாவது ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டா எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் கேள்வியா போய்க்கலாம் சொல்ல டீச்சியா சொன்ன இப்ப என்ன மட்டமா திட்டீங்க நம்ம கேள்வி கேட்கணும் எப்படி ஒன்னு தெரிஞ்சா இன்னொன்னு தெரிஞ்சுக்க முடியும் இந்த கேள்வி அப்போ இதனுடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சா தான் இந்த கேள்வியோட இம்பார்ட்டன் புரியது அப்ப சில உதாரணம் சொன்னா தான் இந்த கேள்வியோட வெயிட் இந்த கேள்வியோட வெயிட்டு இம்பார்ட்டன்ட் நமக்கு புரியும் அதாவது ஒரு பேசிக்கலி ஒரு விஷயம் என்னன்னா காரணம் இல்லாமல் காரியம் இருக்காது கரெக்டா காரணம் இல்லாம காரியம் கிடையாது காஸ்ட் இல்லாம எஃபெக்ட் கிடையாது ஒத்துக்கலாம் ஓகே அரிசி மாவு இல்லாம இட்லி கிடைக்காது கரெக்டா இது உங்களுக்கு புரியும் இல்லையா இதுக்கு அப்போ ஒரு இட்லியோ நீங்க பார்த்து அனுபவிக்கிற விஷயத்துக்கு அதுக்கு ஒரு காரணம் இருந்தாகணும் இல்லையா ஒரு காரியம் இருந்தா அதுக்கு காரணம் இருந்தா எஃபெக்ட் இருந்தா அதுக்கு காஸ்ட் இருந்தாகணும் அப்போ இந்த சிருஷ்டிலும் இருக்கிறது அத்தனை பொருள்லயும் இருக்கிற சபஸ்டன்ட் ஒன்னா அப்படின்னு கேட்கிறான் இல்ல வேற வேறையா வேற வேற சபா இருக்கா அப்படின்னு கேள்வி அப்போ நம்ம விதமான நகைகள் கூட்டம் அங்க திருப்பதி தேவஸ்து கூட்டம் குறைஞ்சு போச்சா ஜிஆர்டி வந்து முன்கூட்டிய ஒரு வாரத்துக்கு பில் போட்டு அன்னைக்கு போய் வாங்கிட்டா போறோம் அதனால எல்லா விதமான நகைகளும் சிருஷ்டி ஆகிறதுக்கு என்ன காரணம் எல்லா விதமான படைப்பிற்கு என்ன காரணம் எல்லா விதமான நகைகளும் என்ன காரணம் இதுதான் கேள்வி கேட்கிறான் இந்த கடையில இருக்க அத்தனை நகைகளுக்கும் வந்ததுக்கு என்னுடைய அந்த ஸ்டப் மூலம் என்ன அப்படின்னு நினைக்கிறான் ரொம்ப சிம்பிள் நீங்க சொல்லிடலாம் எல்லா நகைகளையும் இருக்கிற ஸ்டப் எல்லா நகைகளும் இருக்கிறது இது கோல்டு வளையல் இல்லையா இது கோல்டு ரி ரிங் ப்ரை தான் இது கோல்டு சைன் இது மூணுத்திலேயும் இருக்கிறது என்ன இருக்கிறது கோல்டு தான் இருக்கிறது ப்ரைட் தான் அதனால ஒன்ன தெரிஞ்சுண்டா எல்லா தெரியும் இது பாட் பியூட்டிஃபுல் பாட் ஓகே இது டிஃபரண்ட் பாட் ஓகே இதனுடைய பேரன் இருக்கு ஒரு பாட்டு ஓகே இது பேரன் பாட்டு இது வந்து அவன் மருமகள் பாட்டு ஓகே இதெல்லாம் இருக்கிறது இதனுடைய மூலம் என்ன ஸ்டப் என்ன இருக்கிறது இல்லையா களிமண் இருக்கு இது தெரியல மண்டையில் அது இருக்கிறது அது ஸ்டப் இருக்கிறது அதனால இத்தனை வகையான டிஃபரன் அப்ப இது டைப் டிஃபரெண்ட் சைஸ் டிஃபரெண்ட் நேம் இருக்கிறது புதிய ரத் ஸ்டோர் அப்படி தொடர்ந்து ரங்கா ஸ்ட்ரீட்ல ரத்னா ஸ்டோர் விட இருக்கோர் எடுத்துட்டான்னு நினைக்கிற அந்த ரத்னா ஸ்டோர் வாக்கத்தில் எல்லாம் எவர் சில்வர் எவர் சில்வர் என்ன தெரியுமா நவர் சில்வர் சில்வர் நவர் சில்வர் அது பல பல பல பல இருக்கும் சில்வர் அதுலாம் கடந்து போயிடுச்சு கீழே எல்லா விதத்திலும் எவர் சில்வர் இருக்க அதனுடைய ஒரே மூலமான ஐட்டம் இருக்கிறது அதை நாயுடு முக்கா பேண்ட் கால் பேண்ட் என்னோட இப்படி போட்டு ஒரு பத்து பேக்கெட் பிச்சைக்கார மாதிரி அதுவும் சில டிரெஸ் வந்து பையனும் போட்டுக்கலாம் புண்ணும் போட்டுக்கலாம் இப்ப யோகா யோகா எல்லாம் ஒரே மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டிரெஸ் டிஃபரெண்ட் டிசைன்ஸ் டிஃபரெண்ட் கலர்ஸ் அதனுடைய ஸ்டப் என்ன கிளாத் நூல் அதனால கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் போனா வெரைட்டிஸ் டிஃபரெண்ட் கலர்ஸ் சைஸ் ரேட்டு எல்லாருக்கு ஆனா அதனுடைய மூலம் Sugar சக்கர இல்லா ஸ்வீட் கிடையாது அது போல பானை சட்டி பெரிய பானை சொப்பு சொப்பு கண்டுபிடிக்கிறது கேள்விதான் எது தெரிஞ்சா எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு முடியுமோ அதை சொல்லு அப்போ சவுனகன் கேட்கறது அவனுடைய ஐடியா என்ன மொத்த பிரபஞ்சத்தனுடைய டோட்டல் பிரபஞ்சத்துடைய சிருஷ்டிய யூனிவர்ஸ் எத்தனை இருக்கிறதோ அத்தனையினுடைய ஸ்டஃப் ஏதாவது ஒன்னு இருக்கா இல்ல பலது இருக்கான்னு கேட்கிறான் பியூட்டிபுல் கொஸ்டின் அப்ப இவன் கேட்கறது என்னுடைய விஷயம் வந்து இதுல சைனு ஆரம் ஒட்டியானா ரிங்கு பலது இருக்க அதுல ஒண்ணுதான் ஸ்டப் இருக்கா வேற வேற இருக்கான்னு கேட்கிறான் எஃபெக்ட் பலது இருக்கிறது காரியம் பலது அதுக்கு காரணம் என்ன அப்படி இங்க விசாரிக்கும் இத விசாரித்து பார்த்தா இப்ப நம்ம கண்ணால பார்க்கிறது பொய் காதலை கேட்கறது பொய் தீரா விசாரித்து பார்ப்பதே மெய் அப்படி சொல்றாங்க அதனால நம்ம பார்க்கிறது இத்தனை ஐட்டமா இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு ஐட்டம் தான் இருக்குன்றது நம்ம கண்டுபிடிச்சா தெரியும் அப்போ இந்த வளையல் இருக்க இந்த வளையல் சொல்றதுல ஏதாவது நியூ சப்ட் ஏதாவது வந்து சேர்ந்திருக்கோம் வலையல் பிளஸ் இல்லையா இல்ல அப்ப கோல்டு பிளஸ் ஒண்ணு வந்து சேர்ந்து இருக்கு கோல்டு பிளஸ் வளையல் கரெக்டா கோல்டு பிளஸ் வளையல் கரெக்ட் இந்த வளையலுக்கு சப்ஸ்டன்ட் இருக்கா தங்கத்துக்கு சபஸ்டன்ட் இருக்கா தங்கத்துக்கு தான் சப்ஸ்டன்ட் அப்ப என்ன சொன்னா கோல்டு பிளஸ் சப்டன் பிளஸ் வளையல் அப்படி சொல்லலாம்ல வளையல் அதுக்கு சப இல்லாத இல்லாத வளையல் பிளஸ் தங்கம் ரொம்ப குழப்போ தங்கத்தில் சப்ட் இருக்கு சப்ட் உள்ள தங்கம் பிளஸ் இல்லாத வளையல் இஸ் வளையல் கரெக்ட் அது போல இதுல சப்ட் தங்கம் பிளஸ் இல்லாத அதாவது அதுக்கு காரணம் இல்லாத அதுக்கு வெயிட் இல்லாத ஒரு தங்கத்துக்கு வெயிட் இருக்கா தங்கத்துக்கு தான் வெயிட் வளையலுக்கு வெயிட் கிடையாது வளையல் சும்மா உபச்சாரத்துக்கு சொல்றது இதே நம்ம என்ன பண்ணுவோம் இது என்ன பண்ண இத மாத்தடிபிகேஷன் பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் குண்டு ரிங்கா பண்ணலாம் அதுக்கு ஒரு பேர் இருக்கிறது எத்தனை ஐட்டம் பண்ணாலும் அதே மாதிரி பண்ணினா அதுல வெயிட் ஏதாவது சேஞ்ச் ஆகுமோ இல்ல ஒண்ணு சேஞ்ச் ஆகும் என்ன சேஞ்ச் ஆகும் நேம் அண்ட் அதே அளவில் வெவ்வேறு ஒன்னா இருக்கிறது என்ன பண்ணுவாரு காரியத்தில் அவர் போய் இறங்கினார் இருக்க நகை ரிங் இத பத்தி கணக்கு எடுக்க மாட்டார் அவர் எவ்வளவு ரிங் இருக்கிறது எவ்வளவு அதெல்லாம் கஷ்டமாயிடும் இது குளர் எவ்வளவு இருக்கு இல்லைன்றது எடுப்பாரு டோட்டல் கோல்டு எத்தனை கிலோ இருக்கிறது நீங்க அந்த உஸ்மான் ரோட்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்க மல்டி மில்லியனர் நீங்க பக்கம் திரும்பினா பல கோடி மில்லியன் கோடி இருக்கிறது நமக்கு சூரத்து மாதிரி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கிறது உங்களுக்கு தரிமா ஒரு நரன் வந்து என்னை சுத்தி பல்லாயிரம் கோடி இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கலாம் அப்படி இருக்கிறது கோல்டு பிஸ்கெட் வச்சுக்கோங்க அதனால இத்தனை வயசு இருக்கிறான் பவதி சோ ஏக்காரனேன ஞானேன அநேக்க காரிய ஞானம் பவதி அதாவது ஏக்க ஞான ஒரு அறிவு தெரிஞ்சும் தான் எல்லா அறிவும் தெரிஞ்சதுக்கு சமானம் மொத்த ஜிஆர்ட இருக்க கோல்டு அறிவில் தெரிஞ்சா காரியமாக இருக்க நகை எல்லாம் இருக்கிறது ஆபரணங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சமமாகும் தெரியல ஏக்க காரண ஞான அநேக்க காரிய ஞானம் பவதி இதுதான் சாதாரணமான ஒரு பிரின்சிபல் அப்ப காரணம் காரணத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறது அப்பியரன்ஸ் தோற்றம் இந்த வளையல் என்றது தோற்றம் ரிங் என்றது தோற்றம் அப்பியரன்ஸ் ஏன்னா இப்ப சப்போஸ் இதுல இருக்கிற தங்கத்தை நான் எடுத்துட்டேன் வச்சுக்கோங்க அங்க ரிங் கிடையாது இதுல இருக்கிற தங்கத்தை எடுத்துட்டா வளையல் கிடையாது வளையல் மாத்திரம் அப்படி இருக்காது இல்லையா அதுல தங்கம் விருந்தாகணும் அதனால இந்த முழு மூல காரண சிருஷ்டியோட மூல காரணம் காரியம் இது எப்படி இருக்கிறது இது காரியம் இந்த பிரபஞ்சம் முழுக்க யூனிவர்ஸ் முழுக்க ஹண்ட்ரட் ஆஃப் பிளானெட்ஸ் எல்லாம் இருக்கிறது இதுக்கு மூலம் என்ன அதனுடைய காஸ் அட்வான்டேஜ் என்ன அடுத்த கேள்வி இந்த மூல காரணம் தெரிஞ்சுடா அனைத்து காரியத்தையும் தெரிஞ்சதுக்கு சமம் மூல காரணத்தை தெரிஞ்சு எல்லா காரியத்தையும் தெரிஞ்சுடைய தெரிஞ்சு நான் தெரிஞ்சு கேட்டது சமம் ஆயிடும் அப்போ ஒன்லி ஒன் மூல காரணம் இந்த சிருஷ்டிக்கு சாஸ்திரம் என்ன சொல்றது ஈஸ்வரகா இந்த பிரபஞ்சத்துக்கு ஸ்டப் யாரு அப்படின்னா ஈஸ்வரகா ஸ்வரகா பகவான் தான் அப்போ நீங்க ஆகாயத்தை பார்க்கும் போது ஆகாயத்தை பார்க்கும் போது நீங்க ஆகாயத்தில் அனுபவிக்கும் போது ஈஸ்வரகா பிளஸ் ஆகாசம் ஓகே தங்கம் பிளஸ் வளையல் தங்கம் பிளஸ் ரிங் தங்கம் பிளஸ் செயின் அது போல தங்கம் பிளஸ் வாயு தங்கம் பிளஸ் என்ன சொன்னா அந்த இடத்துல அந்த பார்க்கலாம் அப்போ இதுல Only name name name name name name name and and and and and and and and form name and form name and form name and form form form form form फाशन Only appearance अग्नि Only appearance appearance फॉम्त ने फॉम्थी अट्म அப்படி ஒண்ணு நிஜமாவே இல்லை புரியுதா எப்படி எப்படி எப்படி எப்படி சொல்ல முடியும் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் இன்னும் அநியாயமா இருக்கு எப்படி இல்லைன்னு சொல்லும் இதுல இது தோற்றம் வளையல் தோற்றம் இருக்கிறது நான் இதுல தங்கத்தை மாத்திரம் எடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்க அப்ப வலையல் இருக்குமா நான் தங்கத்தை வச்சுக்கிறேன் உங்க கோல்டு செயின் இருக்க அது நான் தங்கத்தை வச்சு நீ செயின் வச்சுக்கோ சொன்னா கட்டி ஒரு அம்மா கட்டிட்டு ஸ்டேஷன் ரோட்ல ரட்டவட சங்கிலி போட்டிருந்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு என் ஒய்ஃபுக்கு இந்த பழைய காலத்துல ரட்டவட சங்கிலின்னு ஒண்ணு இருக்கு ரெண்டு சங்கிலி இருக்கும் ரெண்டு சங்கிலி சேர்ந்து இருக்கும் அது போட்ட பெரிய ஆளு கோதும சங்கிலி ஒண்ணு இருக்கும் கோதுமை கோதுமையா இருக்கும் இது ரெண்டு போட்டா பெரிய ராயல் அந்த காலத்தில் உட்கார்ந்தது அவர் வந்து பார்த்து எங்க போன சொல்லிட்டு அவசரம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாரு அந்த பய வந்தான் நல்லா இருக்க இந்த செயின் எங்க பண்ணுங்க நல்லா பேசியிருப்பான் பல இருக்க அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல இங்க யாரோ கோல்டு ஸ்மித் பக்கத்துல இருக்கானே அது வேற சொல்லிடுத்து இது கொடுக்குற கொஞ்சம் நான் அடையாளம் பொன்னி சொல்லிட்டு வரேன்னு கொடுக்குறேன்னு அழட்டு கொடுத்தாப்ப அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா அது கூட பைசா கொடுக்காம போயிட்டான் நம்ம ஊர்ல ஏமாறுறதுக்கு ஆள் இருக்க விழப்பா அப்படி அப்போ கோல்டு கேட்டான் கோல்டு இருந்தார் நாரதர் திரும்ப நாராயண அன்னைக்கு வந்து அவருக்கு மாட்டிக்கிறதுக்கு ஆளே இல்ல சிவலோகத்துக்கு போயிட்டார் அடி வயசிலே கைது அங்க போய் அந்த ஏற்கனவே சிவன் ஒரு டிஃப்ரெண்ட் பேமிலி ஒரு பையன் அழகா இருப்பான் மூக்கு மூலியமா இன்னொரு பையன் தொந்தின் தொப்பைமா இருப்பான் அவரோ எப்ப பார்த்தாலும் புனி வாகனத்தில் இருப்பான் இவர் வந்து எரும வாகனத்தில் இந்த எருகு வாகனத்தில் இருப்பாரு அவன் மயில் வச்சிருப்பான் இவன் மூஞ்சு வச்சிருப்பான் கழுத்த பாம்பு நம்ம இந்து சமுதாயம் மொத்தமா சிவக்குடும்பம் ஒன்னுமும் ஒன்னு டிஃப்ரெண்ட் இருக்கும் இதுல பாம்பு மயில் ஆகாது மூஞ்சு ஆகாது இதுவரை எருதும் புளியும் வந்து அடிச்சுக்கும் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அதுதான் சிவ குடும்பம் பாரத குடும்பம் வந்து சிவக்குடும்பம் இது அங்க போய் நாராயண என்னப்பா என்ன என்ன என்ன சொல்ல அங்க வந்து கேட்டான் கேட்டா மாம்பழத்தை கொடுத்தா மாம்பழத்தை கொடுத்து இத வந்து நீங்க கொடுங்க ஒரு கண்டிஷன் இந்த மாம்பழத்தை யாரா ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும் சிவாக்கு புரிஞ்சுருத்து ஓகே உலகத்தெல்லாம் சுத்திட்டு வருவ யாருக்கோ அந்த மாம்பழம் முனக்கு சொன்ன உடனே திருட்டு புறப்பட்டான் கார்த்திகேயன் அவருடைய ஸ்பீடு வெஹிக்கிள் இருக்கிறது என்ன வெஹிக்கிள் பிகாக் அதுல எல்லா லோகத்தையும் அண்ட சராச்சரங்களை யூனிவர்ஸ் பிளானட் எல்லாம் ஒரு ரவுண்ட் போனான் இருக்காட அந்த தண்ணி எடுற அப்படின்னா இவங்க தண்ணி எடுக்கணும் அதுக்குள்ள இங்க எடுக்கிறாங்க கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுத்து போய் உடந்த அசையாது மூல அசையும் புத்தி இருக்கிறது அதனால அவன் என்ன பண்ணா ஷார்டட் மெத்தட் பண்ணினான் விநாயகன் இருக்கான ஷார்ட் பண்ணா போய் அவங்க அம்மா அப்பாவை சுத்திட்டு வந்திட்டு வந்து மாம்பழம் வாங்கிட்டான் வரும் இது துரோகம் வீட்டுக்குள்ளே செவ்வளோ தகராறு நடக்கிறது கோச்சு அந்த கதையில உங்களுக்கு தெரியும் கார்த்திகேயா டெக்னிக்ஸ் விநாயகர் டெக்னிக்ஸ் கார்த்திகேயா டெக்னிக்ஸ் காரியத்தை பத்தின அனலைசஸ் கார்த்தஸ் விநாயகர் கேக்கு முக்கிறது சிவ பார்வதி தான் இருக்க அதனால பார்த்து பரமேஸ்வர இந்த தாய் தந்தை யாருன்னா இந்த ஜகத்தினுடைய பரமேஸ்வரன் தான் அந்த பரமேஸ்வரனை சுத்திட்டா ஜகத்தை சுத்தி அம்மையப்பா உலகம் உலகம் என்றால் அம்மை அப்பன் அதை சுத்தினா முடிஞ்சிருக்கு அந்த கட் கேள்வி கேட்கிறான் ஆராய்ச்சி பண்றதுலாம் கார்த்திகேயா டெக்னிக் வேதாந்தி ஆபரேஷன் விநாயகர் ஒவ்வொரு பிரான் சயின்ஸ் ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி எந்த காலத்தில் முடியறது முடியவே முடியாது அதுதான் இன்னும் இந்தியா இருக்கிறது கேள்வி என்ன முழு ஜகத்தினுடைய சிருஷ்டியோட என்ன வாட் இஸ் ரூட் காஸ்ட் ஆஃப்ரியன் அப்படி கேள்வி கேட்கிறான் இந்த காரியத்தை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணத்தை தெரிஞ்சுடா காரியம் தெரிஞ்சிடும் அப்படி இந்த சாஸ்திரத்துடைய இதுதான் சாஸ்திரத்து மூல காரணம் வேதாந்த சொல்லக்கூடியது வேறு என்ன அப்படின்னா இந்த பிரம்மன் பிரம்மன் இந்த ஹோல் சிருஷ்டியோட என்னன்னா பிரம்மன் அந்த பிரம்மனை தெரிஞ்சுடா ஜகத்தை முழுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சமம் அப்போ இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சதுன்னா ஆகும் காஷ்மீர் காஷ்மீர் எதை அறிவுதுனால் நோயிங் விச் எதை தெரிஞ்சுனா இந்த ஜகத்தினுடைய பிரம்மன் தான் ஜகத்துக்கு காரணம் பிரம்மன் தெரிஞ்சுட்டா இதம் சர்வம் சர்வ பூதம் ஜகத் இந்த சர்வ பூத ஜகத்தை அனைத்தையும் சமமாகம் காரண ம் பதி அறி ச அதியூத தெ சமமாகும் இப்ப முத்துல இந்த கேள்விக்கான பதில் தான் வரக்கூடிய எல்லா மந்திரத்திலும் டீடெயிலா வரப்போறது அப்போ நம்ம கெமிஸ்ட்ரி சயின்ஸ் கிடைச்சிட்டா அது இன்னொரு நமக்கு தெரியாது தெரியாது எல்லா அது என்ன அந்த பேசிக் ரியாலிட்டி என்ன அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு இது ரூட் என்ன ரூட் என்ன அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு சயின்ஸும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இதை கண்டுபிடிக்கவே முடியாது மந்திரத்துல கேள்வியை கேட்டான் கஸ்மின் விக்ன பவதி தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்ச அதற்கான மந்திரத்தினுடைய பதில் இங்க வெளியில வர்றது நாலாவது மந்திரத்தை வந்து டீச்சிங் இங்க டீச்சிங் ஆரம்ப உபதேசம் ஆரம்பது நாலாவது மந்திர தகோவாச்சே விமிரி வதந்தீ இங்க ஆசிரியர் அங்கிர சஸ் அவர் சொல்றாரு இந்த கல்வி திட்டம் இருக்க அவர் சொல்றாரு டோட்டல் எஜுகேஷன் ரெண்டா பிரிக்கிறார் டோட்டல் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அந்த சயின்ஸ் ரெண்டு விதமான சயின்ஸ் இருக்கு ஒரு சயின்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ் இன்னொரு சயின்ஸ் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் ரெண்டு விதமா பிரிக்கிறார் இவர் அங்கிரஸ் சக சகன அங்கிரஸ் தஸ்மை அவரிடம் தஸ்மை அவரிடம் இவ்விதம் கேட்டார் எப்படி கேட்டாரு இதை தெரிஞ்சுகிட்டா எப்படி இருக்கு கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் என்ன பதில் சொல்றாருன்னா டோட்டல் சயின்ஸ் ஆஃப் டோட்டல் பிரான்ச் ஆப் சயின்ஸ் ரெண்டா பிரிக்கலாம் அது என்ன அப்படின்னா பராவித்தியா அபராவித்யா பராவித்யா அபராவித்யான்னு ரெண்டா பிரிக்கலாம் கல்வி திட்டத்துல தொல்காப்பியன் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது வள்ளுவன் எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது கம்பன் எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது இதெல்லாம் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மெக்கால எஜுகேஷன் சிஸ்டம் ஆ காரல் மார்க்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஏ டு الزد மாறி போச்சு அதனால இப்ப இருக்க லேட்டஸ்ட் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இருக்க இது மெக்காலோட பேசிக் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் ஆதுல இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்துல 10 ವರ್ಷ ஸ்கூல் ஸ்டடீஸ் அதுக்கு அப்புறம் 2 ವರ್ಷ हायर செகண்டரி அதுக்கு அப்புறம் 3 ವರ್ಷ டிகிரி 2 ವರ್ಷ हायर அப்புறம் மேக்ஸिमम என்ன டாக்டர்ரேட் அதுக்கு சிஸ்டம் காலேஜ் இருக்கிறது அதுல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் இருக்கு ரொம்ப இன்ஜினியரிங் குரூப் ஓகே नमकच नावल एस्पलिज स्कूल कुछ लोकल अचर चांसिचल अदवाद மூல காரணம் தெரியுமா மிஸ்டர் மெக்காலே அவன் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆண்டு அந்த பிப்ரவரி ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டாம் தேதி கிட்டத்தட்ட நூத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி லார்டு மெக்காலே என்பவர் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் சில முக்கியமான பதவிகளை வகித்தவர் அவர் வந்து சுப்ரீம் கவுன்சில் ஆப் இந்தியா அந்த பொறுப்பும் அவருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கிறது அவன் என்ன சொல்றான் இந்த பாரத நாட்டோட பத்தி ஒரு அனாலிசிஸ் பண்ணிருக்கான் நாலு வருஷம் நடந்து வந்திருக்கான் கிராம கிராமமா நடந்து வந்ததுல அவனுடைய சொன்னான் ஆனா கண்ணின் இந்த நாட்டில் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது தரிமா இருக்கிற நான் ஒரு ஆள் கூட பார்த்ததில்லை யாருமே பொய் பேசினதும் இல்லை இந்த நாட்டில் அப்படி இருந்திருக்கிறது அதனால அத்தகைய செல்வ சேர்ப்பும் சிறந்த பண்புகளை உயர்ந்த மனிதர்களை கொண்ட இந்த நாட்டை வெல்றதுன்றது முடியாது பிச்சைக்காரனையோ திருடனையோ பொய் சொல்றவனையும் பார்க்கவே இல்லை இந்த நாலு வருஷத்துல என்னன்னா இவங்க ஹையஸ்ட் மெச்சூரிட்டி இருக்கிறது பண்பாடு இருக்கிறது கல்ச்சர்ட் பீப்புள் இதுக்கு காரணம் அவனுடைய கல்வி திட்டத்தில் முழுக்க முழுக்க இருக்கிறது இவங்களுடைய கல்வி திட்டத்தை ஒழிக்கணும் அங்க இங்கிலீஷ புகுத்தணும் இத புகுத்திட்டாதான் இந்த நாட்டை நம்ம பர்மனண்டா ஜெயிக்க முடியும் அப்படி நம்ம ஜெயிச்சுட்டோம்னா இந்த சொந்த மக்களுக்கு நம்மளுடைய நாட்டை பத்தினு மதிப்பு இருக்காது மரியாத இருக்காதுமோ கத்தி மாதிரி வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு வந்து இங்க வந்து உட்கார்ந்துருங்க அப்படி சில பேர் நம்ம ஊருக்காராம் பெரிய மெக்காலை பெருசா பேசிட்டு இருப்பான் இதெல்லாம் மெக்காலை கொடுத்த அறிவு நம்மளுடைய சிஸ்டத்திலேயே நமக்கு வந்து குறை கண்டுபிடிப்போம் தூஷணம் இங்க என்ன சொல்றாரு பராவித்யா அபராவித்யா ரெண்டு டைப் ஆப் வித்யா இருக்கிறது ஒன்னு வந்து ஹையர் நாலேஜ் இன்னொன்னு Lawyer knowledge one one the knowledge knowledge you know, knowledge one one the jnanam, you know, All knowledge ஞானம் ஞானம் அப்படி பிரிக்கலாம் அதனால பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அஸ்ட்ரானமி பயோ கெமிஸ்ட்ரி ஐ டி இப்ப எல்லாம் இந்தல்லாம் கிளாஸ்ல போய் உட்காந்து கவுன்சிலிங் எல்லாம் பண்ணி அதுக்கட்டி டியூஷன் எல்லாம் பண்ணி அதெல்லாம் என்ன சொல்றதுன்னா சாஸ்திரம் அபராவித்யா கீழான நாலேஜ் இப்ப நீங்க கஷ்டப்பட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே இது பராவித்யா ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம் சும்மா புத்தி பத்திரிகத்துக்கு வந்துடும் இங்க ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்திருக்கிறோம் இப்படி சொன்ன சயின்டிஸ்டுக்கு வருமா வராதா நாங்க எல்லாம் கீழான நாலெட்ஜ் நீங்க மாதிரி வசதியான நாலெஜ் ரிஜிகேஷன் போய் பேசிதான் வந்துடுமா கோ வராது கோ வரும் சொல்லி பாருங்க நீங்க சயின்டிஸ்ட் கிட்ட நம்ம ஊர்தா கிட்ட சொல்லி பாருங்க உடனே பாஞ்சிட்டு வருவான் விபூதி போட்டு பட்டப்பட்டையா போட்டுட்டு இது பண்ணிட்டு இந்த பசங்க சொல்றதுதான் பெரிய ஹயர் நாலேஜ் ஆகும் அப்படிங்க பண்டார பசங்க அப்படிதான் பண்டார தெரியுமா உனக்கு பண்டாரனா ஞானின் போட்டு போட்டு பாதுகாத்தி பேப்பர்ல ஆண்டி சொன்னாலும் பெருசு ஆண்டி சொன்னா சன்னியாசி அர்த்தம் இந்த பாப்பான் வார்த்தையெல்லாம் கேவலப்படுத்த பறையன் பாப்பா இதெல்லாம் கேவலமா படுத்த அது போல ஆண்டி ஆண்டினா சன்னியாசி பண்டார ஞானி ஏண்டா தேமேனு இருக்கிற குழந்தை அடிக்கிற அப்படி சொல்லுவான் ஏ தேமேன் என்ன அர்த்தம்னா தெய்வமே இருக்கிறது அர்த்தம் இந்த தெய்வமே இருக்கிறது ஆயிடுச்சு ரொம்ப பாவமாக நிறைய வார்த்தை கொலாப்ஸ் பண்ணிட்டோம் அதுல ஒண்ணு இது அதனால சயின்டிஸ்டுக்கு கோபம் வரதுக்கு சான்சருக்கு ஏ கோபம் வர தேவையில்லை அப்பராவித்யா என்ன காரிய வித்யா அப்பராவித்யா மீன்ஸ் காரிய so study of effect, inferior knowledge study study of cause of of effect inferior knowledge knowledge cause why பரா வித்யான முடியாது கரெக்டா காரியம் ஒரு knowledge எது ஆனா காரணத்துடைய காசு தெரிஞ்சுக்க முடியும் அதனால இங்க என்ன சொல்றது ஆல் தெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் இது எல்லாம் கூட எல்லாமே எப்படிப்பட்டதுன்னா பிரம்மன் பிளஸ் ஆட்டம் பிரம்மன் பிளஸ் செல் பிரம்மன் பிளஸ் எவ்ரி திங் எனி திங் இது நாங்க புரிஞ்சுக்கிறோம் இதுக்கு பேர் கணேசா மெத்தட் அது கார்த்திகேயா பண்ணி கந்தா மெத்தட் ஏதோ கணேசா மெத்தட் போட்டுக்கோ ஆல் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் குடுக்கறதெல்லாம் கார்த்திகேயா மெத்தடு கார்கிய வித்யா இங்க நம்ம கத்துக்க வந்திருக்கிறது வந்து காரண வித்யா அதனால பரா வித்யா அப்போ காரண வித்யா வந்து சுப்பீரியர் நாலெட்ஜ் காரியா வந்து இன்பீரியர் சாதாரண ஆள் இல்ல அவரு அவர் சொல்றாரு இது வந்து பரம்பரையில் வந்தது சதுர்முக சாக்சாத் பிரம்மாஜியனுடைய பரம்பரையில் வந்து ரிஷி சொல்றாரு இது ரெண்டு விதமான நாலேஜ் இருக்கிறது பராவித்யா विषय பிரம்மவித் பிரம்ம பவதி அது மாத்திர இது தெரிஞ்சுட்டு அதுதான் நீ ஆயிடுவ இதுல நிறைய நிறைய சூட்சமும் இதுல இருக்கிறது இது எல்லாத்தையும் அவன் ஞானி இது தெரிஞ்சுக்கிட்டா அவன் அதுவாவே ஆயிடுவான் எல்லாம் கம்பைன்ட் இருக்கிறது சீக்கிரம் அந்த சீக்கிரம் முத ஒண்ணுனா ஒண்ணுனா அப்புறம் நம்ம வெளிப்படுத்துறது அப்போ பிரம்மன் எல்லா காரிய பதார்த்தத்திலேயே இருக்கிறது எதுனா பிரம்மன் இருக்கிறது அப்போ இது எப்படி இருக்குன்னா பாத்தீங்கன்னா இப்போ தங்கம் வந்து இதுல எங்க இருக்கிறது உள்ள இருக்கிறதா வெளியில இருக்கிறதா எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறது ஓகே மேல மாத்திரம் இது தங்கம் இருந்தா அதுக்கு பேர் என்ன கல்யாணி கோல்டு கவரிங் ஒரிஜினல் தங்கம் போல இருக்கும் இது ஒரிஜினல் தங்கம் தங்கன்றது இது உள்ள தங்கம் வெளியில தங்க இருக்கிறது மேல தங்கம் தான் பிரம்மன் தான் இருக்கிறது அப்படி சொல்றது அப்போ இந்த பிரம்மன் எங்க பார்க்கலாம் என்ன எல்லா இடத்திலையும் பார்க்கலாமா நீங்க பார்க்கறதெல்லாம் பிரம்மனா எல்லா இடத்தையும் பார்க்க முடியாது நீங்க ஒரு கடுகு கூட முழுக்க பார்க்க முடியாது வாழ்க்கையில எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஒரு கடுக முழுக்க பார்க்க முடியாது எந்த ஜென்மத்திலையும் பார்க்க முடியாது நீங்க பார்க்கிறது பூர்ணம் என்ன முழு சமுதிரத்தை போய் அந்த தண்ணி தொட்டு பார்க்க ஒரு டிராப் வாயில போனா சமுதிரம் முழுக்க உப்பு கரிக்கிறது சொல்லாம் கரெக்ட் டெக்னிக் கணேசிக் ஆல்டா டெக்னிக் பண்ணி இருக்க அதனால இதுதான் சொல்றது பார்க்கிறையோ எதெல்லாம் கேட்கிறையோ எதெல்லாம் தொடர்பு அனுபவிக்கிறையோ அதுதான் பிரம்மன் கரெக்ட் அப்போ வந்து காட் எங்க இருக்கிறார் எவ்ரி வேர் காட் எவ்ரி வேர் என்ன சொல்ற GOD நோ வேர் காட் IS நோ வேர் இந்த நம்ம ஊர் தீக்கலாம் கடவுளை கற்பித்தவன் காட்டு மிராண்டி அப்படி பகுத்தறிவு பகலவன் ஓகே ஜீசஸ் வருகிறார் நாங்க திருச்சியில் இருந்தோம் ஜீசஸ் வருகிறார் எங்கு அப்படின்னு ஒரு கேள்வி ROCK போர்ட்டில் அப்படின்னு அடுத்தது அப்படி அதெல்லாம் விட்டுருவான் காட் இஸ் வேர் வேர் என்ன ஸ்பெல்லிங் டபிள்யூ ஹெச் இ ஆர் இந்த டபிள்யூ இந்த கொஞ்சம் இப்படி நகத்துருங்க அந்த கமா போட்டுருங்க நோ பிளஸ் டபிள்யூ அப்புறம் எச் இ ஆர் இப்ப என்ன அர்த்தம் காட் நவ் இயர் இங்க தம்பா இருக்கிறாரு வேறியா இங்க தான் இருக்காரு நோ இல்ல நவ் அவர் இப்பவே இங்கே எல்லாத்திலும் அப்பேற்பட்டார் ஓகே பிரகத் பிரகத்னா பிரம்மன் எல்லாமே இருக்கிறது பிரம்மன் மீது லிமிட்டெட் ஆல் தட்மா அட்மாஸ்பியர் ஹோம் பிரைவேட் லிமிட் ATMOSPHERE ATMOSPHERE ATMOSPHERE LIFESTYLE atmosphere, LIFESTYLE PRIVATE LIMITED ALL FELLOW OUR good, ANY FELLOW ROYAL FELLOW கடைசியில் என்ன பண்ணுவான் லிமிட் அவளை நான் எப்படி அவ யூனிவர்ஸ் அதனால அட்லீஸ்ட் அன்லிமிட்டெட் சாப்பாடு கூட சாப்பிட முடியாது பிரம்ம வித் பிரம்ம விதா வதந்தி எப்படி கூப்பிடுகிறார்கள் பிரம்மத்தை தெரிந்தவர்கள் பிரம்ம வித் ஞானியாக கூறப்படுவார்கள் அபராவி மீன்ஸ் காரிய வித்யா அப்போ இந்த காரிய வித்யா காரண வித்யா எது இருக்கிறது அப்ப காரிய வித்யா ஆசிரியர் காரிய என்ன அப்படின்னு முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண உபநிஷத்து அழகான உபநிஷத்து தெரிஞ்சதுல இருந்து தெரியாததுக்கு போகணும் என்ன இருக்கிறது அவர் ஒரு லிஸ்ட் பட்டியல் கொடுக்க போறார் அதுக்கப்புறம் அதுல இருந்து பராவித்தியானா இது என்ன இதுக்கு எல்லாத்துக்கும் சப்ட் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறாரு அப்புறம் அபராவி பரா வித்யா அந்த பராவித்யாவுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அபராவித்யாவுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் அதெல்லாம் என்ன சம்பந்தம் இன்னைக்கு ஆரத்தி பண்ணி கங்காதேவி கிட்ட வேண்டு நாளைக்கு சொல்ல போறாரு பராவித்யா அபராவி இன்னும் சொன்னாரு பராவித்யா அபராவித்யான்னு அது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் சொன்னாரு அப்படின்னு இல்லாம எங்கேயாவது கிளாஸுக்கு நானு தொடர்ந்து வரணும்னு அந்த ஆரத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு முடிப்போம் ஓ பூர்ணமூர்ணமி பூர்ணா பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணேவிஷிஷா ஸ்ரீகுரு நமஹ வோ